அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நஞ்சு பெயக்கண்டும் உண்டு அமைவர் ரொம்ப ஆழமான ஒரு திருக்குறள் எல்லோரும் விரும்பும் முறையில் நாகரிக வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைப்பவர் தம்மால் பிறருக்கு தீமை உண்டாகிறது என்று ஒருவர் எண்ணி நஞ்சை அளித்தாலும் அதை உண்டு அமைதியாக இருப்பர் அதாவது நியாயமாக நாகரிகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர் நாகரிகம் அப்படிங்கிற சொல்லாட்சி திருக்குறளில் இங்கே காணப்படுகிறது நாகரிகமாக இருக்கிறவன் விரும்புகிறவர் தன்னால் ஒருத்தருக்கு தீமை உண்டாகிறதுன்னு நினச்சி அவர் வந்து நமக்கு விஷத்தை கொடுத்தாலும் அது சாப்பிட்டு இருப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த திருக்குறளை எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணும்படியான பண்பை பெற்ற பெரியோர் தங்களது வாழ்க்கையால் பிறருக்கு துன்பம் விளைகிறது என்று எண்ணினால் கூட தங்களது வாழ்க்கையை முடித்து கொள்வார்கள் பிறர் துன்பமடையும்படி வாழ விரும்ப மாட்டார்கள் நயத்தக்க நாகரிகம் என்பது யாரும் விரும்பக்கூடிய நல்வாழ்வு என்று பொருள் பெயக்கண்டும் என்பது பிறர் செய்யும் தீங்கை தீங்கு என்று அறிந்தே அதனை அனுபவிப்பவர் என்பதுதான் எனவே கண்ணோட்டம் உள்ளத்தில் உள்ள பண்பாட்டை விளக்கும் ஒரு உயர்ந்த பார்வை என்று இங்கே உபதேசிக்கிறார் நற்றினையில் இந்த வரிகள் காணப்படுகின்றன முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் விபீஷணனுடைய அடைக்கல படலத்தில் நூற்றி எட்டாவது இந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை கடைந்தவர்க்கு ஆகி ஆலம் உண்டவர் கண்டிலீரோ உடைந்தவர்க்கு உதவான் ஆயின் உள்ளது ஒன்று ஈயான் ஆயின் அடைந்தவர்க்கு அருளான் ஆயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் ரொம்ப அழகான பாடல் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய நஞ்சுக்கு அஞ்சி விலகி வந்தவர்களும் நாங்கள் உனக்கு அடைக்கலம் என்று கெஞ்சியவர்களும் அலை வீசுகின்ற பார்க்கடலை கடைந்தவர்களுமான தேவர்களை காப்பதற்காக வேண்டி தான் நஞ்சை உண்ட சிவபெருமானை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா தோல்வியால் சிதைந்து நொந்தவனுக்கு உதவவில்லை என்றால் தன்னிடம் உள்ள பொருளை கேட்டு வந்தவர்களுக்கு தரவில்லை என்றால் அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு கருணை காட்டி அருள் செய்யவில்லை என்றால் அறத்தால் என்ன பயன் ஆண்மையால் என்ன பயன் இது ராமச்சந்திரமூர்த்தி மற்றவர்களிடத்தில் பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடலில் முதல் ரெண்டு வரிகள் சிவபெருமான் ஆழமுண்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறார் மூன்று நான்கு வரிகளெல்லாம் விபீஷனுடைய அடைக்கலத்தை பற்றி கருத்தை சொல்லி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீராமர் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று சான்றாண்மை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது குரலையும் இங்கே நாம் நினைவு கூர்ந்து ஒப்பு நோக்கி பார்க்கலாம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் பிறரிடத்தில் குற்றம் செய்யாமல் தன்னிடத்தில் குற்றம் செய்தவர்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டவர்களிடத்தில் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கின்றன இனி பதவரை பார்க்கலாம் நயத்தக்க யாவராலும் விரும்பத்தக்க நாகரிகம் கண்ணோட்டத்தை வேண்டுபவர் விரும்புகின்றவர் நஞ்சு விஷத்தை பெயக்கண்டும் தன்னுடன் இருப்பவர் கொடுத்தாலும் உண்டு கண்ணோட்டம் என்னும் பண்பை பாதுகாப்பதற்காக அருந்தி அமைவர் இருப்பர் அப்பண்பின் மேன்மையை உணர்த்துவர் யாவராலும் விரும்பத்தக்க கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் விஷத்தை தன்னுடன் இருப்பவர் கொடுத்தாலும் கண்ணோட்டம் என்னும் பண்பை பாதுகாப்பதற்காக வேண்டி அருந்தி அப்பண்பின் மேன்மையை உணர்த்தி இருப்பர் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் அனைவருக்கும் மனமார்ந்தேயம் ஓமாரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற